வணக்கம் நட்டினையின் தினமும் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அன்னலக்ஷ்மி இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்லப்படுறேன்னா இப்போது வெயில் ஆரம்பிச்சிருச்சி உங்களுக்கே தெரியும் அசு புசுன்னு வரீங்க இந்த சமயத்தில் வந்து நம்ம உடம்பு வந்து எப்படி வந்து பார்த்துக்கணும் அப்படின்னாக்க தினமுமே நம்ம குழந்தைங்க வந்து பல்வேறு விதமான உணவுகள் வந்து வெளிநாட்டு பன்னாட்டு உணவுகள்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருக்காங்க அது எல்லாமே வந்து உடம்பு கெடுதல் தாங்க எதுவுமே நல்லதில்ல அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களோட சாப்பாடு முறையை வந்து கண்டிப்பாக மாற்றலாம் எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி காலையில் ஏதாவது ஒரு பழம் சாப்பிட சொல்லுங்கள் திட உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் பழம் ஏதாவது பப்பாயா இல்லைன்னா பைனாப்பிள் இல்லைன்னா வாழைப்பழம் ஏதாவது ஒரு பழம் கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டு தான் அவங்க தர்பூசணி இந்த மாதிரி எதாவது வந்து ஒரு சின்ன கப்பில் இருக்கும் அப்படி அந்த கப்பில் கொடுக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னாக்கா அந்த பழங்கள் சாப்பிட விரும்பலை அப்படின்னாக்கா ஜூஸாக அடித்து கொடுங்க ஜூஸ் அடித்து கொடுத்திங்கன்னா சட்டனு வந்து அவங்களுக்கு வந்து குடிச்சிருக்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் அந்த ஜூஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சக்கரை சேர்க்காதிங்க சர்க்கரையோ வெள்ளமோ சேர்க்கவே சேர்க்காதிங்க ஏன்னா வந்து வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்குறாங்க அந்த வெள்ளை சர்க்கரையே வந்து உடம்புக்கு வந்து கெடுதல் தான் சூடும் கொடுக்கும் உடம்பு சூடு ஏற்றிவிடும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பனக்கல்கண்டு பொடி விற்கிது இப்போ இல்லாட்டி பன்கல் கண்டு வாங்கி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க பன்கல் கண்டு பொடியை சேர்த்து ஜூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சத்தும் சேரும் பண உள்ள ஒரு நல்ல நன்மைகளும் குழந்தைங்களுக்கு சேரும் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட எல்லாரும் எடுத்துக்கலாம் பெரியவங்க வந்து அந்த பனங்கல் கண்டு தவிர்த்துருங்க வந்து மற்றபடி பழ பழங்கள் சாப்பிட்டு வச்சு பழகிட்டீங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வேறு எந்த விதமான உணவுகளை அவங்க சாப்பிட்டாலும் இந்த பழம் சாப்பிட்ற நன்மை வந்து அவங்க வயிறை வந்து நல்லபடியாக பாதுகாக்கும் அவங்களுக்கு இது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கப்பு பழம் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுங்கள் நன்றி